முப்பத்தி அல்லாஹுவின் வடிகட்டியாவான் அவற்றில் ஏதேனும் ஒன்று யாரிடமேனும் இருந்தால் அதை வெற்றொடிக்கும் வரை நயவஞ்சகத்தின் ஒரு பண்பு அவனிடம் இருந்து கொண்டே இருக்கும் நம்பினால் துரோகம் செய்வான் பேசினால் பொய்யை பேசுவான் ஒப்பந்தம் செய்து கொண்டால் அதை மீறுவான் விவாதம் புரிந்தால் நேர்மை தவறி பேசுவான் இதை அப்துல்லாஹின் அம்ரு ரவி அல்லாஹாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்